ீிாமூர் சுேந்திரம்ைபாயம் சூத்திருத்தம் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கச்சா நமாதத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சந்தமான त्वमेव त्वमेव त्वमेव द्रविणं மேவ மாத பித்தமே யுச்சா மேவியமே யம் மம நமோ விதையயோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபியோவரோம சன சக வீரியங்கேஜஸ்வினீத்தமஸித்விஷாவ ரெண்டாவது அயம் மூணாவது வல்லி பன்னெண்டாவது மந்திரமனசோ நுஷா அத்தீதி பூவத்திய கதம் ததுபே நனசா शक्योन चक्षुषा அத்தீதி பூவத்திய கதம் ததுபோவஸ்ய மருத்துவேய நச்சிகேதேச்ச பிரம்ம வித்யாச்சாரியராகிய யமதர்மராஜா இந்த வள்ளியில் முதல்ல பிரம்மஸ்வரூபத்தை ஜகத்காரணமாக உபதேசம் பண்ணினார் சம்சார காரணம் சம்சார காரணம்னா என்ன சம்சார காரணம் சாதாரணமாக அஜானம்போம் அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க சம்சாரம்னா இந்த பிரபஞ்சம் இந்த படைப்பு உலக வாழ்க்கைக்கு காரணம் பிரம்ம பிரம்மன் தான் மூல காரணம் பிரம்மன் மாயாசக்தியினால் இப்படி துவைத்த பிரபஞ்சமாக பேதப்பிரபஞ்சமாக காட்சி அளிக்கிறது ஆக நம்ம இந்த மாயாசக்தியை மாயையையோ மாயையினுடைய காரியத்தையோ மதிக்கக்கூடாது மாயையை மதிக்கக்கூடாதுன்னர்த்தம் அதில் வர இன்பத் துன்பங்களை மதிக்கக்கூடாது மாயையில் நடக்கிற இன்பத் துன்பங்கள் வேற்றுமைகளை மதிக்கக்கூடாது ஆனால் அதே சமயம் மாயையில் இருக்கிற தர்மத்தை விவகாரத்தில் ஒபே பண்ணணும் இதை மறக்கப்படாது ஜாகிரதையாக தான் இதை புரிஞ்சுக்கணும் துவைத்த விவகாரத்தில் தர்மத்தை ஒரு நாடும் நம்ம காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம் ஆக தர்மசாஸ்திரத்துக்கு மதிப்பு தருவோம் ஆனால் தர்மத்தை கடைபிடிக்கிறோங்கிற அபிமானம் இல்லாமல் கடைபிடிக்கணும் அதர்மம் பண்ணவே கூடாது தர்மத்தை கடைப்பிடிச்சு தான் ஆகணும் இந்த ஷரீரத்தில் இந்த ஷரீர வாழ்க்கைக்கு தர்மம் தேவை எனக்கு தேவையில்லை இந்த உடம்புக்கு தர்மம் தேவை மனசுக்கு தர்மம் தேவை ஆபேஷிக்க ஆனந்தத்துக்கு தர்மம் தேவை ஆனால் ஆத்தியந்திக்க ஆனந்தத்துக்கு தர்மத்தினால் பிரயோஜனம் இல்லை இது படிக்க படிக்கத்தான் வாழ வாழத்தான் புரியும் பொறுமையாக இதை கடைப்பிடிச்சு வாழ்ந்துக்கிண்டே இந்த தத்துவத்தை விசாரம் பண்ண பண்ணத்தான் இதோட மகிமே ஆழமெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் ஆக இந்த விவகாரத்தை ஒரு ஆங்கிளில் மதிப்போம் இன்னொரு ஆங்கிளில் மதிக்க மாட்டோம் இந்த உலகத்தினுடைய இன்பத் துன்பங்களுக்கோ புகழ்ச்சி இகழ்ச்சிக்கோ எதுக்கும் மதிப்பு கிடையாது ஆனால் இந்த உலகத்தில் இந்த சரீரத்தை நாம் நடத்தி ஆகணும் அதுக்கு ஒரு கிரமம் இருக்குது தர்மம் இருக்குது அதை மதிக்கத்தான் வேணும் இப்படி இந்த விவகாரத்தில் எப்படி இருந்துக்கணுங்கிற ஒரு விவேகத்தை அடையணும் அதெல்லாம் சாஸ்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது மகான்களுடைய வாழ்க்கையினால் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் குருவினுடைய உபதேசத்தினால் புரிஞ்சுக்கிறோம் ஆக பிரம்மம் ஜெகத்காரணம் முதல்ல அதான் சொன்ன இந்த பிரம்ம ஜானத்துக்காகத்தான் மனுஷிய ஜென்மா மனுஷிய ஜென்மாவில் பிரம்ம ஜானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனித பிறவி பிரதானமாக எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா பிரம்ம ஜானத்தை அடைஞ்சு ஜென்மம் இல்லாமல் பிறவி பெருங்கடலை முற்றிலும் நீந்தி விடுவதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது பிறப்பென்னும் பேதமையை நீக்கிக் கொள்வதற்காகவே இந்த மனித உடல் என்னும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் இந்த ஆத்மாவை எப்படி புரிஞ்சுக்கிறது பிரம்மத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா ஆத்மாவாகத்தான் புரிஞ்சுக்கணும் பிரம்மத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா பிரம்மத்தை ஆத்மாவாகத்தான் புரிஞ்சிக்க முடியுங்கிறதுக்கு காரணம் சொன்னார் இந்திரியானாம் ப்ர்தாவம் உதயாஸ்தம் அவயோச்ச இது அப்புறம் இந்திரியங்களைக் காட்டிலும் மனசு மனசை காட்டிலும் புத்தி அதை பார்த்துட்டோம் நாம் ஆக ஆத்மஸ்வரூபமாகத்தான் பிரம்மத்தை புரிஞ்சிக்கணும் இங்கிருந்து ஆரம்பிக்கணும் இந்திரியங்கள்லேருந்து ஆரம்பிச்சு இந்திரிய நிஷேதாக மனசை நிஷேதம் பண்ணி புத்தியை நிஷேதம் பண்ணி சஷ்டி புத்தியை நிஷேதம் பண்ணி மாயையை நிஷேதம் பண்ணி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அஹ இண்டிவிஜுவாலிட்டியை REMOVE பண்ணி டோட்டாலிட்டியும் ரிமூவ் பண்ணி ப்யூர் கான்ஷியஸ்னஸ்ல ப்யூர் கான்சியஸ்னஸ்ஸை புரிஞ்சுக்கணும் சமஷ்டி நிஷேத அப்புறம் என்னதுண்ணா ம ரூப பிரம்மணி அவஸ்தானம் அப்படின்னா நிற்கிறதுனா என்ன அர்த்தம் இந்த எண்ணம் நிற்கணும் இதுல எல்லாம் நிற்காம எண்ணம் பண்ணி இருக்கணும் விற்பிக்கு பிராதான்யம் அதுவாக இருக்கணும் மற்றதெல்லாம் அப்பிரதானம் இந்த லௌகிக்க தார்மிக பிரதான விறத்தி ஃப்ரீடாமினட் தாட் எதில் இருக்கணும்னா இந்த அகண்டாக்காரம் பிரம்மாக்காரத்தில் இருக்கணும் விவகாரத்தில் வந்து தார்மிக விறத்தி பிரதானமாக இருக்கணும் தர்மஹா தர்மஹான் இருக்கணும் ஆ ரெண்டு வேதத்தில் சொன்ன ரெண்டையும் தர்ம விற்பி பிரம்ம விறத்தி கர்மகாண்டம் தர்ம விறத்தியை உற்பத்தி பண்ணுறது பிரம்மகாண்ட் ஞானகாண்டம் பிரம்ம விறத்தியை உற்பத்தி பண்ணுறது ஆக இந்த பிரம்மாக்கார விறத்தி பிரதான விறத்தி அடுத்த விறத்தி வியாபாரிக தார்மிக விறத்தி அப்புறம் லௌக்கிக்க விவகார விற்பி கடைக்கு போகிறது சாமான வாங்கிறது பால் வாங்கிறது ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அப்பப்போ எடுத்து சாப்பிட்றது இதெல்லாம் லௌக்கிக விறத்தி அதெல்லாம் ஞாபகமாக வீட்டை பெருக்கிறது துணியெல்லாம் துவச்சி வைக்கிறது இதெல்லாம் லௌக்கிக கர்மா தானே அது லௌக்கிக கர்மாவுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணுமோ அது கொடுக்கணும் அது ரொம்ப சேர்த்து வச்சு அதை மடித்து வைக்கிறது சரியாக இருக்கும் டைம் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஆர்டர் பண்ணுவோம் இப்பவே தோணும் வீட்டில் எல்லாத்தையும் போட்டு வந்திருக்கோம் அது எப்படி இருக்கும் போனதுக்கப்புறம் திரும்பவும் பெருக்கணும் எல்லாத்தையும் என்ன தோணுமே கிளம்புற போது அதுக்கு முன்னாடி இங்கேருந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவோம் அதெல்லாம் சரி பண்ணி வை இதை சரி பண்ணி வை கீசர்லாம் ஒர்க் பண்ணுறதா தெரியாது சும்மா நானாக சொல்கிறேன் நீங்களும் அப்படி இருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் எல்லாம் தோணும் இல்லையா ஊருக்கு போகணும் ஊருக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்தே இப்போ இருந்தே ப்ரிப்பேரெலாம் பண்ணணுங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் வரப்போகிறேன் நான் வரப்போகிறேன் அவன் பயமுறுத்துருக்கு நான் வரப்போகிறேன் ஜாக இதெல்லாம் பண்ணி வைங்க அதெல்லாம் தொடச்சி வை பண்ணி வை பண்ணி வை ஆக இதை சொன்னார் அதுக்கப்புறம் மன ஒருமுகப்பாடு இல்லைன்னா இந்த விஷயம் புரியாது அதுக்காக சமாதி அபியாசம் வேணும் என்று சொன்ன அபியாசம் இல்லாமல் சமாதானங்கிற ஒரு குணம் இல்லைன்னு சொன்னால் சூக்ம புத்தி இல்லைன்னா கூர்த்த விஞ்ஞானம் இல்லைன்னு சொன்னால் பிரம்மச தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியாது இந்திரிய நிஷேதமோ மனோ நிஷேதமோ புத்தி நிஷேதமோ சமஷ்டி புத்தி ஹிரண்யகர்ப்ப நிஷேதமோ மாயா நிஷேதமோ ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா புத்தி சூக்மத்தை இல்லை நுண்மையான தன்மை புத்திக்கு வேண்டும் அதுக்கு சமாதி அபியாசம் பண்ணு அதையும் சொல்லிக் கொடுத்தார் அப்புறம் இப்போ முடிக்கிறதுக்கு பார்க்குறார் உபநேஷத்தை முடிக்கணுமே அதுக்காக என்ன பண்ணுறாருண்ணா இந்த பாரு நீ கேட்ட கேள்விக்கு நானும் என்னெல்லாமோ பதில் சொல்லி சொல்லி பார்க்குறேன் புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லின்னு இருக்கேன் நச்சிகேஷ் பேசாமல் இருக்கான் ரெண்டு முதல்ல ஒரு வரம் கேட்டான் என்ன அதுக்கப்புறம் யம தர்மராஜா அப்படி இந்த நீ உன்ன மாதிரி உண்டா ஆஹா ஓஹோ அப்படின்லாம் நச்சுக்கேஸை புகழ்ந்து என்னம்மா நான் கூட உன்ன மாதிரி இருந்ததில்ல அப்படி இப்படின்லாம் ஆஹான்னு புகழ்ந்துட்டே இருந்தார் சுவாமி பாயின்ட்டு வாங்கோ அப்படின்னு விட்டான் அதனால் நீங்கள் புகழ்ந்தெல்லாம் போகிறோம் என் தெரிஞ்சது ஆகையினால ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்டான் திரும்பவும் அதே விஷயத்தை அந்த மூன்றாவது வரத்தையே வேற விதமாக பிரசன் பண்ணினான் தர்மா தர்மங்களை கடந்தது எதுவோ கடந்த காலத்தையும் வருங்காலத்தையும் கடந்தது எதுவோ அப்புறம் வந்து காரண காரியங்களை கடந்த தத்துவம் எதுவோ அதை தாங்கள் தயவு செய்து சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னுக்கான் சீக்கிரம் நம்ம சேர்த்துது அந்நர்மாது அந்நா தர்மாது அந்நாஸ்மாத் கிருதா கிருத்தாத் அந்நற்ற பூதாச்ச பவ்யாச்ச எத்தத் பசியசி தத் வத ஆர்டர் மாதிரி பேசுறான் என்ன கொடுத்தான்னு வரம் அவரே சொல்லியிருக்கார் தயவு செஞ்சு என்ன வந்து கடனாளி ஆக்கிடாதேங்கிறார் வேற ஏதாவது அவன் சொல்றான் விட மாட்டேங்கிறான் சந்தோஷப்பட்டு தான் கொடுக்கிறார் சந்தோஷப்பட்டு தான் சொல்லி கொடுக்கிறார் அது மாத்திரம் இவன் புரிஞ்சுக்கிறத பார்த்த அவர் குஷி ஆயிட்டார் யாரு ஹமதர்ம ராஜா வேற யார்ட்டையும் விட்டுவிட்டார் நான் பார்த்தேனான்னு கேட்காது பாடாம பாது சொன்னால் என்ன தப்பு இமேதர் ம சண்டைக்கா ஒரு பாரு இல்லை ரொம்ப ரொம்ப அந்நியாயமாக பேச முடியாது அவ்வளோ இல்லை நியாயம் தானே இல்லை அதையும் விட்டுவிட்டு அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு இந்த பாரு வாக்காலேயோ மனசாலேயோ கர்மேந்திரியங்களாலேயோ ஞானேந்திரியங்களாலேயோ அந்தக்கரணத்தினாலேயோ இதை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாதப்பா இது விஷயீகரிக்கவே முடியாது எக்ஸ்பீரியன்ஸரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது அனுபோக்தாவை எப்படி அனுபவிக்கிறது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே இருக்கிறவனை எப்படி அனுபவிக்கிறது முடியாதப்பா ஆகையினால வாச்சா நெய்வ மனசா நெய்வ சக்ஷுஷா நெய்வ பிராப்தும் சக்கியஹா இது அறியப்படு பொருளாக அறிந்து கொள்ளப்படுவது அன்று ஏனென்றால் அறிபவனாகவே அது இருப்பதால் அடைய வேண்டியவனாகவே அது இருப்பதால் இது அடையவோ அறியப்படு பொருளாக அடையப்படு பொருளாக அடையவோ அறியப்படு பொருளாக அறியவோ இயலவே இயலாது அப்படி என்றால் அது எது இந்திரியங்களுக்கும் மனதுக்கும் புலப்படுமோ அதுதான் இருக்கும் என்று நினைத்து விடாதே இந்திரியங்களுக்கும் மனதுக்கும் புலப்படாத ஒன்று இருக்காது என்று சொல்வதற்கு உனக்கு பிரமாணம் இல்லை எத்தனையோ விஷயம் இருக்கு அத்தி இந்திரியமான விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு இந்த பூலோகம் மாதிரி இன்னொரு லோகம் இருக்காது அப்படின்னு நமக்கு என்ன படி தெரியும் அஸ்ட்ரானமிலாம் டெவலப் பண்ணினாலும் கூட அவன் சொல்கிறான் நூறில் ஒன்றுல அது வந்து என்ன சொல்கிறது கால்பகுதி அதாவது நூறில் சொல்கிறேன் நூறில் கால் பகுதினால் இருபத்தஞ்சி எடுத்துக்கூடாது அதாவது நூற்றுல ஒன்றுன்னு போட்டு அந்த ஒன்றுலேயும் அறைய போட்டு அறையிலையும் கால் போட்டு கால்லேயும் அரைக்கால் போட்டால் கூட இன்னும் இந்த பிரபஞ்சத்தை கண்டுபிடிக்க முடியல அதுதான் உண்மை அதை என்ன ஆச்சரியம் அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் விஞ்ஞானிகள் இந்த ஆகாசம் விரிஞ்சுட்டே போகிறதுங்கிறான் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுங்கிறான் எப்படி புரிஞ்சுக்கிறது இத எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் இல்லையா மீண்டுடே போறதுன்னு சொன்னா ஸ்பேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிண்டே போறதுன்னா அப்ப ஸ்பேஸ் இருக்கிறதுக்கு இன்னொரு ஸ்பேஸ் இருக்கா என்ன எப்படி இது புரிஞ்சுக்கிறது இது வந்து பிரத்ய விஷயத்திலேயே பேசுறாங்க பிரத்ய விஷயத்திலேயே அனுமான விஷயத்திலே எப்படி பேசுறாங்க அப்படி இருக்கிற போது இது அப்பிரத்தியம் அனனுமானம் பிரத்யமாகவும் தெரிஞ்சிக்க முடியாது அனுமானமாகவும் தெரிஞ்சிக்க முடியாது சங்கராச்சாரியார் பிருகதாரண்ய பாஷ்யத்தில் சம்பந்த பாஷ்யத்தில் இந்த வேத பிரமாணத்தை நிரூபணம் பண்ணுறத்துக்கு அவ்வளோ அழகாக சொல்கிற நிறைய விஷயங்கள் அத்தனையும் நான் இப்போ பேச முடியாது ஆஹ் பிரத்யக்ஷப் பிரமாணத்தோட தோஷம் என்ன அனுமான பிரமாணத்தோட தோஷம் என்ன அப்படிங்கிறத இந்த தோஷங்களை எல்லாம் சொல்லி அதனால வந்து இந்த ஆத்மா இந்த உடம்புக்கு வேறாக ஆத்மா இருக்குங்கிற விஷயத்தில் பிரத்யமோ அனுமானமோ ஆகாதுன்னு அதில் பிரத்யமாக தெரியுதுன்னு ஒரு குரூப் சொல்கிறது அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிற அடையாளங்களை வச்சுக்கிட்டே அனுமானமாக சொல்லி தங்கள் நாங்கள் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் சில பேர் அப்படிங்கிறார் சங்கராச்சாரிய காலத்திலே அதுவும் வராது சரி வராது அப்படிங்கிறதுக்கெல்லாம் எல்லாம் லாஜிக்கல் எல்லாம் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் போகிறது போகிறது போயிட்டே இருக்கு அவர் சங்கராச்சாரர் ஒரு சின்ன மூணு வரி சொன்னார்னால் அந்த வாஷத்துக்கு கமெண்டேட்டர் வந்து அதுக்கு வந்து ரெண்டு பேராக எழுதுகிறார் பெருசு பெருசாக அதில் ஏதாவது டவுட் வந்தால் அதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு டிப் பண்ணி கொடுக்குறாரு டிப் இன்னொரு தான் ஃபுட் நோட்டுக்கு அப்போனா எவ்வளவு நேரம் கொடுக்குறாங்க பாருங்க எவ்வளவு நேரம் கொடுத்து இதுக்காக சிந்தித்து எத்தனை விஷயங்களை சொல்லி இதெல்லாம் எ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அடுத்த ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னா சங்கராச்சாரியர் காலம் எங்கே நம்ம காலம் எங்கே இன்றைக்கி இதெல்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னால் இத்தனைக்கு இத்தனை எத்தனையும் அழித்ததுக்கப்புறம் இதை சொல்லித்தர்ற சம்பிரதாயங்கள்லாம் காணாமல் போனதுக்கப்புறம் இப்போவும் வச்சு நம்ம ஏதோ ஒரு நாலு விஷயத்தை படிக்கிறோம்னு சொன்னால் எல்லாம் என்ன சொல்கிறது அந்த கடவுளுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் எத்தனை நமஸ்காரம் பண்ணாலும் போராது அதனால் பிராப்தம் சக்கியோன சூஷா அதனால் அஸ்தீதிப்ருவத்தை அஸ்தீதிப்ருவத்தை மகாந்த அஸ்தித்வாதினா ஆகமார்த்த அனுசாரிணானாத் சங்கராச்சர் அப்படி போடுறார் ஆகமார்த்த அனுசாரிணா அதாவது அனுபவத்தில் இருக்கிறத தான் பேசுகிறார்கள் என்கிறார் ஒரு வியாக்கியானக்காரர் அனுபவ அவசாயி ஸ்ருதி உபதேச சம்பிரதாய விசேஷ விதக அதுக்கு ஒரு அழகான சொல்லப்படுற அனுபவ அவசாயி ஸ்ருதி உபதேச சம்பிரதாய விசேஷ வித அனுபவத்தை சார்ந்து உபதேசிக்கப்படுகின்ற ஸ்ருதியின் வாக்கியங்களுக்கு எவாறு பொருள் கொள்ள வேண்டும் என்பதை சிறப்பாக அறிந்த பெரியோர்கள் எப்படி இன்னொருத்தரம் சொல்லட்டுமா நான் ட்ரை பண்ணுறேன் இன்னொருத்தரம் சொல்கிறதுக்கு அனுபவத்தை சார்ந்து பேசும் ஸ்ருதியின் உபதேசங்களை முறையாக சொல்லிக் கொடுக்கின்ற சிறப்பாக சிந்திக்கக்கூடிய முறையை அறிந்தவர்கள் அனுபவ அவசாயி ஸ்ருதி உபதேச சம்பிரதாய விசேஷவித யாருன்னா ப்ருவதாக்கு இந்த அர்த்தம் அஸ்தி இதுவதா அஸ்தி இதுவதா ஆகம அர்த்த அனுசாரிணா ஆகம அனுசாரி சொல்லலை வேதத்தை அனுசரிக்கிறோம் சொல்ல வேதத்தின் பொருளை வேதத்தின் உள்ளார்ந்த பொருளை அறிந்தவர்கள் எப்படின் நம்பிக்கையோடு ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஆராய்ச்சிக்கு பொருள் இருக்கிறது என்று தெரிந்துதான் அந்த பொருளை ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஆராய்ச்சிக்கு பொருளே இல்லை என்று தெரிந்து பொருளை ஆராய்ச்சி செய்வதில்லை நாம் செய்கின்ற ஆராய்ச்சிக்கு ஒரு பொருள் இருக்கத்தான் வேண்டும் என்று அறிந்து அதனுடைய சிறப்பை அறிந்து கொள்வதற்காக ஆராய்ச்சி செய்கிறார்கள் இல்லையா ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே ரிசர்ச் ஒர்க்கு நடக்கிறது சும்மா சாமானிய ஜானத்துக்கு ரிசர்ச்னு சொல்ல மாட்டோமே விசேஷ ஜானத்துக்கு தானே ரிசர்ச்சு ஆராய்ச்சின்னு பேர் இப்போ தென்னை அப்படிங்கிறது சாமானிய ஜானம் ஆனால் தென்னை எத்தனை வகையான தென்னைமரம் இருக்குது தென்னைமரத்தினுடைய சிறப்புகள் என்ன தென்னைமரத்தின அம்சங்கள் என்ன அது எப்படி வளர்கிறது அது அதனுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற அம்சங்கள்லாம் என்ன அந்த பாலைகள்லாம் என்ன உலகத்தில் எத்தனை வெரைட்டி தென்னை மரம் இருக்குது தேங்காய்க்கு பூச்சி வந்தால் அதுக்கு என்ன மருந்து போடணும் எத்தனையும் தெரிஞ்சுன்னா அது விசேஷ ஜானம் நமக்கு சாமான்யமாக தென்னை மரம் தெரியாம அவ்வளோதான் அதே மாதிரி நான் இருக்கேன்னு தெரியும் அவ்வளோதான் நான் என்னவாக இருக்கேன் ஒன்றுமே தெரியாது தென்னை மரத்தை பற்றி எனக்கு எப்படி சாமானிய ஜானம் இருக்கோ அது மாதிரி என்னை பற்றியும் எனக்கு சாமான்ய ஜானம் எல்லாரை பற்றி என்ன இருக்குது எல்லாம் மனுஷாங்கெல்லாம் இருக்காங்கன்னு எதுக்காக இருக்கும் என்ன பண்ணுறோம் சரி நான் அதெல்லாம் ரொம்ப சொல்ல நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுவோம் அஸ்தீதி அந்நது என்று சொல்பவர்களை தவிர இருக்கிறது என்று சொல்பவர்களை தவிர பெரியவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அதனால தான் சொன்னார் சாஸ்திரத்தினிடத்திலும் சாஸ்திரத்தை எடுத்து சொல்கிற குருவினிடத்திலும் இவர் பொய் சொல்லவில்லை என்கின்ற எண்ணத்துக்கு ஸ்ரத்தை என்று பெயர்னர் குரு வாக்கிய சத்திய புத்தி அவதாரணா சாஸ்ரத்தா கதிதா கைஹி அதனால என்ன பிரயோஜனம் எயா வஸ்து உபலப்யே ஸ்ரையா वस्तु உபலியதே ஸ்ரா விஸ்வமிதம் ஜகத்து ஸ்ரமயோம் புருஷா ஸ்ரான் லபத்தை ஜானம் ஆஹா இதுக்கு ஸ்ர இந்த ஸ்ரத்தங்கிற குணம் இல்லாமல் எனக்கு புரியற வரைக்கும் நான் விடவே மாட்டேன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சாஸ்திரத்தை தப்பு சொல்லவே மாட்டேன் ஏன் புத்தி அல்பம் மகான்களுடைய புத்தியோ ரொம்ப விசேஷமானது ஆகையினால நான் வந்து என்ன பண்றேன் அவங்க ஆனந்தமாக இருக்கிறத நான் பார்க்கிறேன் படித்து தர்மத்தை அனுஷ்டிச்சு ஈஸ்வர பக்தியோடு அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கிறேன் அதை பார்த்துதானே நானும் சந்தோஷத்தை அடையணும்னு நினைக்கிறேன் அந்த ஆனந்தம் எனக்கும் கிடைக்கட்டுமே அப்படின்னு தானே நான் அவங்கள்ட்ட போய் சேவை பண்ணி அவங்கள்ட்ட படிக்கிறேன் எல்லாம் பண்றேன் ஆத்மநஸ்துக்காமாய எனக்கும் அந்த ஆனந்தம் ஆனோம் அப்போ என்ன பண்ணுறாங்க கருணையோடு சொல்லி தராங்க மாபிஷ்ட வித்வன் ஸ்தவனாஸ்தியபாயஹா கவலைப்படாத நீ புத்திசாலி என்னால் என்ட நம்பிக்கை வச்சு வந்திருக்கே சம்சார சிந்தோஸ்தரணேஸ்தியுபாயஹா இந்தசார சாகரத்தை கிடக்கிறதுக்கு நல்ல வழி இருக்கப்பா நான் ஏதோ புதுசாக சொல்கிறேன்னு நினச்சிக்காத நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏனை வயதா எதையோசிய பாரம் தமேவ மார்க்கம் தவ நிர்ஷாமி நம்முடைய முன்னோர்கள் எந்த வழியில் போய் நிம்மதி அடைந்தார்களோ அதே வழியை நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு விவேகச்சூடாமணியில் சங்கராச்சாரியர் சொல்கிறார் ஆக அஸ்தீதிப்ரூவத்த அந்நீதிப்ரவத்த அந்நா கதம் உபலத்தை அந்த ஆத்ம துவம் பிரம்மாத்ம ஏகத்துவ தத்துவம் அைத பிரம்மாத்ம துவம் முதல்ல ஸ்ரத்தவை நிச்சயமாக இருக்குது தூக்கத்தில் நான் இருக்கேங்கிறது ஸ்ரத்தையாக ஞானமாக நம்பிக்கையாக அறிவா ஆழ்ந்த உறக்கத்தில் நிச்சயமாக நான் இருக்கிறேன் என்பது நம்பிக்கையா அறிவா நீங்கள் சொல்கிறத நம்புகிறேன் நான் சரி அதனால் முதல்ல வேண்டியது ஸ்ரத்த புரியாட்டாலும் ஸ்ரத்தையை விடக்கூடாது ஏன்னா நமக்கு நிச்சயமாக புரியுங்கிற நம்பிக்கையோடு படிக்கணும் இவங்க சொல்கிறது பொய் இல்லைன்னு படிக்கணும் ஆக மகான்கள் பொய் சொல்லி அவங்களுக்கு ஒன்றாக வேண்டியதில்லை அவங்களுக்கு உண்மையை சொல்லியும் ஒன்றாக வேண்டியதில்லை பொய் சொல்லியும் ஒன்றாக வேண்டியதில்லை கிருஷ்ணர் சொன்ன மாதிரி செய்வதால் ஒன்றை பெறுவதும் இல்லை செய்யாததால் ஒன்றை இழப்பதும் இல்லை கிருத்தேன அர்த்தா நாஸ்தி அகிருத்தேன அர்த்தா நாஸ்தி நைவத்த கிருத்தேன அர்த்தா நான் கஷ்டன யாருடைய தயமும் தேவையில்லை நச்சாஸ்ய சர்வூத்தேஷு கஷ்டிதார்த்தவியசிரம் ததுபலபியத்தை அதை புரிஞ்சுக்கணும்னா ஸ்ர்தவனம் ஆத்மா அஸ்திவா நவான்னு கேட்டியே அஸ்தி அஸ்தின்னு தான் இத்தனை நேரம் சொன்னேன் ஆனால் அதை வந்து நீ அது வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது ஏன்னால் அதுதான் நீ ஏதத் வைத்தத்து ஏதத் வைத்தத்து ஏதத் வைத்தத்து ஆனால் ஒரு இடத்துலயா ததேவத் தொம்னு சொல்லலை அது சொல்லியிருக்கலாம் ஆனால் பரவாயில்லை அதுக்கான நம்ம உபநிஷத்தை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டோம் அதனால் நம்ம என்ன போட்டுக்கணும் அது உக்கேன்னு இந்த உபநிஷத்தில் இல்லாத அதுக்கு தான் அதுக்கு பேர் என்னென்னா இதே விஷயத்தான் அங்கேயும் சொல்லியிருக்குன்னு சொல்லி ததேவத்துவம் அதுவே நீயே அது நானும் அது நீயும் அது கிருஷ்ண சொல்லலையா நீ இல்லாமல் இருந்ததில்லை எல்லாம் பிரமாணம் பிறக்கிறதுக்கு முன்னால் நீ இல்லாமல் இருந்ததில்லை பிறக்கிறதுக்கு முன்னால் இந்த உடம்பு பிறக்கிறதுக்கு முன்னால் நான் இல்லாமல் இருந்தது இல்லை இங்கே இருக்கிற அத்தனை பேர் இருக்கான் இந்த யுத்த பூமியில் இத்தனை சரீரம் இருக்குது இத்தனை உடம்பு இருக்குது துரியோதனன் இருக்கான் பீஷ்மாச்சாரியார் இருக்கார் துரோணாச்சாரியார் இருக்காங்க இத்தனை பேர் பேரை வச்சுன்னு இருக்காங்க இவங்க எல்லாருமே இந்த உடம்பு வர்றதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீ இருந்தாங்க நத்வைவாகம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக சரி இந்த உடம்பு போனதுக்கப்புறம் இருக்க மாட்டோம்னு நினைக்கிறியா என்ன இல்லைங்கிற நஷ நஷ் நே வாஹம் ஜாத்து நாசம் நம் நே மே ஜன அதிபா நவிஷ் ஆம சர்வே வயம்தரம் அத்த பரம் வயம் சர்வே நாம் அனைவரும் அத்தப்பரம் அத்தப்பரம்னா அஸ்மாத்து தேக இந்த தேகம் அழிந்த பிறகும் இருக்க மாட்டோம் என்பதும் இல்லை இன்னும் நிர்த்தோம் இருப்போம்னு அர்த்தம் அதாவது டபுள் நெகட்டிவ் போட்டால் பாசிட்டிவ் ஆகிடும் நான் இல்லாமல் இருந்தது இல்லை நேர சொல்லப்படாதான் அழுத்து சொல்லணும்னா இப்படி தான் பேசணும் எம்ஃபசைஸ் பண்ணணும்னா இப்படி பேசணும் நான் இல்லாமல் இருந்தது இல்லை நீ இல்லாமல் இருந்தது இல்லை இந்த அரசர்கள் எல்லோரும் இல்லாமல் இல்லை இதற்கு பிறகும் இருக்க மாட்டோம் என்பதும் இல்லை அப்படின்னா நாம் எப்பொழுதும் இருக்கிறோம் நாம் என்பதே இல்லை அடுத்தது நாம் என்பதே இல்லை ஒருமையும் இல்லை நான் என்பதும் இல்லை நாம் என்பதும் இல்லை நாம் டோட்டல் நான்கிறது இண்டிவிஜுவல் நான் என்பதும் இல்லை நாம் என்பதும் இல்லை இருப்பது அத்வைதம் என்றால் நானாவது நாமாவது நானும் இல்லை நாமும் இல்லை நாமந்தான் நானுக்கு ஒரு நாமம் நாமுக்கு ஒரு நாமம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம நம்ம பாஷையில் சாதாரணமாக லௌக்கிக விவகாரத்தில் என்ன அர்த்தம் போட்டான்ப்பா நல்லா குழைச்சி போட்டான்னா என்ன அர்த்தம் அதுக்கு பேர் அதாவது ஏன் இதுக்கு நாமம்னு பேர் வச்சாங்க அதிரிமா உங்களுக்கு தெரியாது ஏன் இதுக்கு நாமம்னு பேர் வச்சாங்க இது ஒரு மார்க் ஒரு அடையாளம் நெத்தியில் போடுறதுங்கிறது இதுக்கு பேர் த்ரிப்புன்றம் விபூதி வச்சா அதுக்கு பேர் த்ரிப்புன்றம் அதுவே அந்த திரிபுன்றங்கிறது அது அவங்க இப்படி மூணு நம்ம இப்படி மூணு அது நடுவில் வேறு கலர் அது மஞ்சக்கலர் வேறு சகப்பு கலர் வேறு இருக்குது எதுக்குன்னா இறைவனுடைய திருநாமங்களை சொல்லி தரித்து கொள்வதால் இதற்கு நாமம் என்று பெயர் ஓம் அச்சுத்தாய நமகா அனந்தாயனமகா கோவிந்தாயனமஹா இப்படிதான் போடணும் நாமம் போடுறபோது சொல்லணும் தலைவிதியே அப்படின்னு போடப்படாது ஆகையினால நாமம் போடுறதையே அச்சுதாயநமகா அனந்தாயநமகா கோவிந்தாயனமகா அப்புறம் வந்து துவாதசநாமா கேசவாய நம கேசவாய நம கேஷவாய நம நாராயணாய நம நாராயணாய நம நாராயணாய நம மாதவாய நம மாதவாயின எல்லாத்திலையும் துவாசநாமக்கல் இங்கே இங்கேலாம் போடுவாங்க அச்சுதா அனந்த கோவிந்த கேசவ மாதவ நாராயண விஷ்ணு மதுசூதன த்விகிரம வாமனஸ்ரீதரஷிகேஷ பத்மநாப தாமோதர ஏதோ கணக்கிற்கு மறந்து வச்சு கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரம வாமனா ஸ்ரீதரா ரிஷி பத்மநாபா தாமோதர அதுதான் கேசவாதி துவாதச நாமாக்கள் கேசவாதி துவாதச நாமாக்கள் பன்னெண்டு நாமக்கல் அச்சுதானந்த கோவிந்த கிடையாது கேசவன்லேருந்து கணக்கு எதுக்கு எதுனா நாமம் எல்லாத்துக்கும் நாமம் போடுற நானுக்கும் நாமுக்கும் நாமம் போடுறதுன்னு ஆரம்பித்தேன் அதுலேருந்து நாமத்துக்குள்ளே நுழைஞ்சேன் அஸ்திதிப்ரவத்த அன்னத்திர கதம் தது உபலப்யத்தே ஸ்ரத்தை இருக்கிறவனுக்குத்தான் ஞானம் வரும் அப்படின்னு கீதையில பகவான் சொன்னதுக்கு தெளிவான விளக்கம் இங்கிருக்கு அங்க ரெண்டும் சொல்லிட்டார் ஸ்ரத்தை இருக்கிறவனுக்கு ஞானம் வரும் அது இன்னும் கண்டிஷன் போட்டார் அதாவது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கிறவனுக்குத்தான் அது தெரியும்னர் தற்பா அங்க மூணு இருக்கு அந்த ஸ்லோகத்தில் ஸ்ரத்தாவான் லபத்தை ஜானம் தத்பர சம்யத்தேந்திரியா ஞானம் லத்வ்வா பராம் சாந்திம் அச்சிரேணாதி கச்சி ஸ்லோகம் முழுக்க பாருங்க ஸ்ரத்தே போட்டிருக்கார் ஆனால் மூணு இன்னும் சொல்லியிருக்கார் தத்பராக சம்யத்தேந்திரியா சொல்லியிருக்கார் தற்பரான எனர்த்தம் அதே ஃபோக்கஸ் பண்ணுறான் வேறு எதையும் தெரிஞ்சுக்கிறதுல அவனுக்கு ருச்சியே இல்லை இன்றைக்கி நியூஸ் என்ன இன்றைக்கி என்ன இன்னும் நியூஸே தெரியாமல் ரெண்டு மாதம் இப்படியே போயின்ட்டு இருக்கு அப்படின்னு துக்கப்படுறது இந்த நியூஸ் தெரிஞ்சால் என்ன தெரியாட்டி போனால் என்ன காலங்காலமாக நியூஸ் இருந்துகிட்டே இருக்குது நம்ம தாத்தா காலத்தில் நியூஸ் இருந்தது அதுக்கு முன்னாடியே நியூஸ் இருந்தது அந்த நியூஸுனால் அவங்களுக்கு என்ன நியூஸ் வந்து சுகம் கொடுக்குறதா துக்கம் கொடுக்குறதா நம்ம லௌகிக நியூஸ் எல்லாம் சீஃப் மினிஸ்டருக்கு உடம்பு சரியில்லை சுகமாக துக்கமாக பழைய சீஃப் மினிஸ்டர் இதுக்குன்னு இடையில் ரொம்ப நன்னா இருக்கார் அப்படின்னா சுகமாக துக்கமாக நம்ம விசேஷம் நம்ம பிராரப்தம் அவ்வளோ பலமாக இருக்குதுன்னு நான் ஒருத்தன் அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு சுகமாக துக்கமானா இதெல்லாம் ஒன்றும் யூஸ்லெஸ் பிரயோஜனமே அதனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னா இதையே கவனமாக இருக்காம்பா தற்பகா ததேவ பரகா தனபரகா காமபரகா தர்ம பரஹா ஈஸ்வர பரஹா யார் பிற இது என்ன பரஹான்னா பிரம்மபரகா ஆத்மபரகா பணத்தையே லட்சியமாக வச்சுருக்கான் அப்படி சொன்னால் தான் புரியும் அது கம்பேர் பண்ணால் தான் புரியும் ஆஹ தற்பா என்ன வேணாலும் அர்த்தம் பண்ணலாம் தற்பரகான்னா என்ன அர்த்தம் இந்த காண்டெக்டில் தற்பரகான்னா என்ன இந்த இடத்துல தத்பரகான்னு சொன்னால் தத்துங்கிறது பிரம்மந்தான் ஓம் தத் சத்துங்கிறது ஓம் தத் சதி அதனால் தத்துங்கிறது பிரம்மத்தத்தான் குறிக்கிறது ஆனால் சாதாரணமாக அதுன்னு அர்த்தம் அதுன்னு எதவெனான்னு சொல்லலாம் பணத்தை சொல்லலாம் காமத்தை சொல்லலாம் அர்த்தத்தை சொல்லலாம் தர்மத்தை காமத்தை எதவெனான்னு சொல்லலாம் பதவியை சொல்லலாம் அது ஏ லட்சியமாக இருக்கான் எலெக்ஷன் எப்போ வரப்போது பார்த்துட்டே இவன் அப்படி இல்லை எப்படா நான் வந்து உண்மையை புரிஞ்சு மோக்ஷத்தை அடைவேன் அதுவே தற்பரஹா ப் எனது என்னது நெருப்பு பிடிச்சி தலையில் நெருப்பு பிடிச்ச மாதிரி ஒரு முமுட்சுத்துவம் ஒரு ஜிக்யாசுத்வம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை ஆர்வம் தீவிர இச்சா அதி தீவிர இச்சா வேற ஒன்றும் வேண்டாம் பரிபூர்ண அனன்யாஸ் சிந்தையந்தகா வேற எதுலையும் அவனுக்கு இல்லை அனன்ய புத்தின்னு பேருது வேற எதுலேயும் மனசை வைக்கிறதில்லை தற்பரகா அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறது எல்லாம் வந்து போண்டா விடையெல்லாம் சாப்பிட்டுட்டால் படிக்க முடியும் எதோ அந்த காலத்தில் இந்த காலத்தில் எல்லா சௌரியமும் பண்ணி சாப்பாடு போட்டு படிக்க சொன்னால் என்ன பண்ணுற தூக்கம்தான் வருது ஆனால் அந்த காலத்துலலாம் என்னென்ன ஏதோ கொஞ்சம் பிடிச்சா கிடைக்கும் கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா பதினெட்டாவது தேர்தல் கடைசியில் சொல்கிறார் கடைசியில் விவிக்த சேவி தனியாக இருக்கான் ரொம்ப கொஞ்சமாக சாப்பிட்றாங்கிறார் லகுவாசி எதவா காயமான உடம்பையும் மனசையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான் தியானயோக பரோ நித்தியம் எப்பவும் தியானம் பண்ணிகிட்டே இருக்கான் வைராக்கியம் சமுபாஸ் டோட்டலாக உலகத்தோட கனெக்ஷனே கிடையாது வாயம் அப்படின்னு காரியம் பண்ணிட்டுருக்கான் அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் கிரோதம் பரிக்கிரகம் விமுச்சிய நிர்மமாக ஷாந்திரம் பூஜாய கல்பத்தை ஆஹா தற்பரகா சம்யத்தேந்திரியஹா இந்திரியங்களெல்லாம் நல்லா கட்டுப்படுத்தியிருக்கான் ஆக இந்திரிய நிகிரகத்தோட மோக் இச்சையோட ஜிக்ஞாசையோட ஸ்ரத்தையோட திரு இருக்கிறவனுக்குத்தான் ஞானம் அகம் பூர்ணம் பிரம்ம அஸ்மிங்கிற விறத்தி ஞானம் நன்றாக சுடர்விட்டு பிரகாசிக்கிறது புகை நெருப்பு இல்லை புகையில்லாத நெருப்பு மாதிரி இவனோட ஜானத்தில் ஒரு தோஷம் இருக்கும் அவ்வளவு ஸ்பஷ்டமாக இருக்குது இந்த ஜானம் ஆக அதா விபரீத பாவனையோ சந்தேகமோ ஒன்றும் கிடையாது ஆஹ சம்சய விபரிய ரஹித ஜானம் அதனால தான் ஸ்தித பிரஜா ஸ்தித பிரஜன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஜானாத்தீதி ஞா பிரகர்ஷேண ஜானாத்தீதி பிரஜா ஸ்திரதையா பிரகர்ஷேண ஜானாதி இஜ அக்ம் போச்சு ஞகா ஞானம் கிடச்சது அக்ஞானம் போச்சு ஜஹ ஜானாதி ஞக பிரகரிஷேண ஜானாதி ரொம்ப நல்லா தெரிஞ்சுட்டு சந்தேகம் போயிடுச்சு சந்தேகம் போனதுனால பிரகரிஷேன ஜான பிரஜா ஆசைக்க முடியாது இந்த ஜானத்தை ஆகையினாலும் என்னென்ன ஸ்திரதையா பிரகரிஷேண ஜானாதி இத்தி ஸ்தித பிரஜா ஸ்திதீஹி பிரதிஷ்டிதா பிரஜா கிருஷ்ணர் இப்படின்னா போடுறாரு தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா அஹ ஸ்தித பிரஜா ஸ்திதீஹி பிரதிஷ்டிதா பிரஜா ஆஹா யாருக்கு கிடைக்கும்னா கடோபனிஷத்தில் வந்து யமதர்மராஜா ஆத்ம தத்துவத்தை தெளிவாக சொல்லியிருக்காருங்கிற ஸ்ரத்தையோடு படிக்கணும் அதனால் அவர் சொல்கிறார் அதை பண்ண முடியாது ஆனால் இருக்குதுன்னு நீ ஒத்துக்கத்தான் வேணும் நேற்று வேறு கோணத்தில் பார்த்தோம் சத்ரூப்பேன அஸ்தி இது லாஜிக்கலாக புரிகிறது சத்துங்கிறது அனுபவம் தானே இருக்கிறதுங்கிறது அனுபவமாக நம்பிக்கையா ஆனால் இருக்கிறது உண்மை இல்லைங்கிறது சாஸ்திரம் எது இருக்கிறதுன்னு நினைக்கிறோமோ அது இல்லைங்கிறது எது இல்லைன்னு நினைக்கிறோமோ அது இருக்குங்கிறது அப்போ சாஸ்திரம் சொல்கிறது உண்மையாக நம்ம அறிவு அனுபவம் உண்மையாக சூரியன் உதிக்கிறான் சூரியன் மறையிறான் நம்ம பழைய கதை தான் அது சூரியன் உதிக்கிறான் சூரியன் மறையிறான் இல்லை சூரியன் இருந்த இடத்துல தான் இருக்கான் பூமி தான் சுற்றிக்கிட்டுருக்கு எது உண்மை சூரியன் உதிக்கிறான் சூரியன் மறையிறாங்கிறது என்னது அனுபவமாக அறிவா எப்படி இருக்குது பாருங்க நமக்கு பைத்தியமே பிடிச்சிடும் சூரியன் உதிக்கிறார் கிழக்க உதிக்கிறார் மேற்க மறைகிறார் அப்படிங்கிறது நம்முடைய அனுபவம் அனுபவம் ஞானம் இது நம்பிக்கையா பாருங்க விட மாட்டேன் போ விட போகிறதில்ல யோசிச்சுட்டே இருக்கும் ஆக இது நம்பிக்கையா அறிவான்னா அறிவுதான் உண்மையான அறிவா பொய்யான அறிவு தெரியாது சூரியன் இருந்த இடத்துல இருக்கார் பூமி சுத்துறதுங்கிறது அனுபவமா நம்பிக்கையா அனுபவமா நம்பிக்கையா அறிவா அனுபவம் ஆகுமா அனுபவத்துக்கு எதிர்பார்ப்போமா சூரியன் பூமி சுத்துறத நான் அனுபவிக்கணும்னா நடக்குமா அறிவு போருமா அனுபவம் வேணுமா புரியுறதில்ல இப்போ நான் பிரம்மங்கிறது இந்த அறிவு போருமா அனுபவம் வேணுமா விஷயத்துக்கு வரணுமே ஆமாம் அறிவு போர்மா அனுபவம் வரணுமா அனுபவம் வருமா வராது அறிவு போரும்ல வாய் மூடும் அஸ்தீதி ப்ருவத்த அந்ந கதம் தது அது இருக்கிறது என்று சொல்பவர்களை தவிர வேறு எவர்களால் அதை அறிந்து கொள்ள முடியும் ஸ்ரத்தை இருக்கிறவனுக்குத்தான் புரியும் இந்த ஸ்ரத்தையை நம்ம பலவிதமாக சொல்கிறோம் இந்த உதாரணத்துக்கு இன்னும் கோணத்தில் சொல்கிறது இல்லையா ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் பல வகுப்புகளில் அதாவது ஏதோ ஒரு விஷயம் ஒரு அதிசயமான விஷயம் இருக்குன்னு வச்சோம் கூட ஹிமயமலையை பற்றி இல்லாட்டி வெளிநாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல சொல்கிறோம் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்கு வந்து உடம்பெல்லாம் மரத்தில் முளைக்கிற மாதிரி சொல்கிறேன்னு வச்சோங்க ஒரு ஒரு மணிக்கு ஒருத்தர் ஒரு ஆளுக்கு இப்படி இருக்குது எதுவும் படித்தேன் இங்கேயோ படித்தேன் அதனால் வந்து ஒருத்தனுக்கு வந்து இந்த மரத்தில் எப்படி கிளை கிளையெல்லாம் வருதோ அது மாதிரி உடம்புலேருந்து வருது உட்டெல்லாம் வருது அப்போ நீங்கள் இது வந்து இப்போ இதை நம்புவீங்களா உங்களுக்கு ஞானமாக என் பேரில் நம்பிக்கை சாமி போய் சொல்ல மாட்டார் ஒருத்தனுக்கு உடம்புலருந்து வந்து மரத்தில் கிளை வர்ற மாதிரி கையிலிருந்து வருதுன்னா இது என்ன நடக்கிற காரியமாக என்ன இங்கே ஒரு புஸ்தம் இருக்குது லைப்ரரியில் போய் பாருங்கள் அது ஃபிக்ஷனாகவும் சிலது இருக்கலாம் ஃபேக்டாகவும் இருக்கலாம் உலகத்தில் என்னெல்லாம் இருக்குது ஒருத்தனு மூஞ்சியே புலி மாதிரி இருக்குது இன்னொருத்தனுக்கு குரங்கு மாதிரி இருக்குது நிஜமாவே மனுஷன் இதெல்லாம் உங்களால் வந்து நீங்கள் பார்க்காத வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க என் வார்த்தை வேறே உங்களுக்கு பிரமாணம் இந்த அறிவு உங்களுக்கு எப்படி கிடைச்சிது வந்து உங்களுக்கு வந்து என் வார்த்தை தான் பிரமாணம் இது வந்து நம்பிக்கையாக என் வார்த்தைனாலும் உங்களுக்கு அறிவு கிடைச்சிருக்கு அந்த அறிவு சந்தேகத்தோடு கூடின அறிவா தெளிவான அறிவா அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் சொல்கிறார் சாமி நல்லா சுற்றுறார் காதில் பூ நீயும் மண்டே மண்டே ஆட்டின்னு கேட்டுருக்கியப்பா வெரிஃபை பண்ண அதெல்லாம் இப்போ நான் உடனே சொல்கிறேன் லைப்ரரியில் புத்தகம் இருக்குங்கிறேன் நீங்கள் புஸ்தகத்தை பார்த்தா புஸ்தகத்தை நம்புவீங்களா புஸ்தகத்தில் கதை விட்டுருந்தா அது நம்ப முடியாது ஏன்னா இப்போ என்ன வருது டாக்டரே சொல்கிறார் இந்த பாருங்கள் எல்லாம் இன்டர்நெட்டில் வரதெல்லாம் நம்பிடாதீங்கோ அவர் ஒரு இது சொல்கிறார் இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கோ அதுதான் ஆத்தென்டிக் இந்த வெப்சைட்டில் சொல்கிறதெல்லாம் ஆத்தன்டிக் கிடையாது அப்படின்னு டாக்டரை சொல்கிறார் அப்போ டாக்டர் சொல்கிறது சரிங்கிறது என்ன பிரமாணம் இப்படியே சந்தேகப்பட்டால் வாழ முடியுமா வாழ முடியாது சரி டாக்டரை சொல்கிறது தான் வைத்தியராஜ நமஸ்து அதனால் சொல்லி அவர் சொல்கிறத கேட்க வேண்டியதான் இது இருந்து தெரிஞ்சுக்கோங்க நமக்கு இருக்கிறதெல்லாம் இப்போ வந்து சாஸ்திரம் சொல்கிறதுன்னா அது மாத்திரம் இல்லை அனுபவத்தை வச்சு தான் பேசுறது அதாவது நம்ம என்ன அபரோக்ஷமாக இப்போ சொர்க்கம் இருக்குங்கிறது நரகம் இருக்குங்கிறது வெரிஃபையபிளா நான் வெரிஃபையபிளா சொர்க்கம் இல்ல நம்ம நம்ம நம்ம உலகத்துல சொர்க்கங்கிறது இங்க தாங்க நம்ம ஆசிரம்தாங்க சொர்க்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது ஆளை பொறுத்தது வேலை பண்றவன் போய் கேட்டுப்பாரு ஆமா கேட்டுப்பாரு அப்ப ஆசிரமம் வந்து சொர்க்கம் இது சில பேர் சொல்றாங்க இல்லையா நம்ம வாழ்க்கையை பொறுத்து தான் சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்கு நம்மளே நம்ம கெடுத்துக்கிட்டா கஷ்டம் அப்படி அப்படி சொல்லலாம் இல்லை சாஸ்திரம் நிஜமாவே ஒரு இடம் இருக்குது ஒரு லொக்கேஷன் இருக்குங்கிறது சொர்க்கம்னு ஒன்று இருக்குது இப்போ நம்ம இந்த பூலோகத்திலேயே வந்து சௌக்கியமாக வாழ முடியாத இடங்களும் இருக்குது சௌரியமாக வாழ முடிகிற இடங்களும் இருக்கு அந்த வாழ முடியிற இடம் வாழ முடியாத இடம்ங்கிறது வந்து நம்ம அது தெரியாது நமக்கு எங்கெங்க வாழ முடியாது அது நமக்கு தெரியாது அப்படியாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன அது மாதிரி சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது சொர்க்கத்தையும் நரகமும் சாஸ்திரம் சொல்கிறதுனா அது வெரிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணணும் நரகத்துக்கு போகணுன்னா என்ன பண்ணணும் நரகம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்னா என்ன பண்ணணும் நிறைய வண்டி வண்டியாக பாவம் பண்ணணும் பாவம் பண்ணி எதெல்லாம் நரகத்துக்கு கூட்டின்னு போகமோ எந்த மாதிரி நரகம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கோ அந்த மாதிரி நரகத்துக்கு தகுந்தெல்லாம் பண்ணிட்டால் போய் பார்க்க முடியும் அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னால் சொர்க்கலையும் ஹை லெவலில் போகணும்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணினால் போகலாம் கண்டிப்பாக செத்து போகணும் வேற வழி செத்து போன பிறந்ததா இருக்கு ஆனால் நான்கிறது வெரிஃபை பண்ண வேண்டியதா வெரிஃபை பண்ண வேண்டியது இல்லையா நான் இருக்கிறேன் என்பது நிரூபிக்கப்பட வேண்டிய ஒன்றா நிரூபிக்கப்படாத ஒன்றா நிரூபிக்கப்பட்ட ஒன்று ஆனால் நான் என்னவாக இருக்கிறேன் என்பது மட்டும்தான் எனக்கு தெரியவில்லை சாஸ்திரம் சொல்லுகிறது நீ உடல் அல்ல மனமல்ல புத்தி அல்லங்கிறது அப்படி சொல்லிக் கொடுக்குற போது அது நியாயத்தை பயன்படுத்தி பேசுகிறதா அந்நியாயமாக பேசுகிறதா சந்தேகம் இருக்கா அறியப்படு பொருள் அறிபவனாக முடியாது ஐ ஹாவ் பாடி ஐ ஆம் நாட் பாடி சொன்னால் தப்பாக ரைட்டா நியாயமா அந்நியாயமா லாஜிக்கா இல்லாஜிக்கா ஐ ஹாவ் பாடி ஐ ஆம் நாட் பாடி ஐ ஹேவ் மைண்ட் ஐ ஆம் நாட் மைண்ட் ஐ ஹேவ் இன்டலெக்ட் ஐ ஆம் not intellect. I am pure consciousness. இது வெரிஃபையபிளா verify பண்ண முடியாததா நிரூபிக்கப்பட்ட விஷயத்தை பற்றிய தெளிவு தெளிவு அதுதான் ஆச்சரியம் என்னை நான் இந்த கைவிழவன் இதை முதலே பாட்டு என்னுடைய மனது புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடை நீானும் ஏக்கம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய்த்தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே என்னுடை மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏக்கம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய்த்தோன்றும் ஜீஸ்வர ஐக்கியத்தை சொல்லிவிட்டான் ஈஸ்வரனுக்கும் ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரமம் என்பால் கவருடைய புவனமெல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவரிடை வெளி போல் யான் சுபாவமானேன் அவருடைய பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேன் இதுக்கு இருக்கட்டும் வள்ளுவர் திருவள்ளுவர் உலகத்தார் உண்டு என்பது இல்லென்பான் வையத்துள் அழகையா வைக்கப்படும் திருக்குறள் பெரியவங்கள்லாம் சாஸ்திரங்கள்லாம் மகான்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிற ஒரு வஸ்துவை இல்லைன்னு எவனால் சொன்னால் பேயை பார்த்தா கூட அதுக்கு காஃபி கொடுத்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் இந்த பயக்ட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கவே கூடாது அழகையாக விற்கப்படும் பேய கண்டா எப்படி பயந்து ஓடுவியோ அதை காட்டிலும் பயந்து ஒதுங்கியிரு தாய்மாரவர் சொல்கிறார் மாணிக்கவாசர் சொல்கிறார் இல்லையா என்னது பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன் அன்பில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே புற்றில் வாழ் அறவும் அஞ்சேன் அப்படி சொல்லுவார் அதாவது புற்றில் இருக்கக்கூடிய பாம்பை கண்டு நான் பயப்பட மாட்டேன் ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான் பாரு அவனை கண்டா எனக்கு ரொம்ப பயங்கிறார் புற்றில் வாழ் அறவும் அஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன் இப்படி திருவாட்சியத்தில் பாட்டுருக்கு அதனது அது பத்து அதுக்கு பேர்னா அச்சப்பத்தா அச்சப்பத்தில் அச்சப்பத்து தான் அச்சோப்பதிகம் வேறு அச்சப்பத்து வேறு அம்மனாம் அஞ்சு மாறே கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறு அப்படி அஞ்சு மாறு அஞ்சு அது எதுக்கு சொல்கிறேன்னா இதை விட மாட்டேங்கிறேன் நானே அஸ்தீதி புருவத்த அந்ந கதம் தது இருக்கிறதென்று பெரிய சொல்பவர்களை தவிர வேறு எதனை கொண்டு அதை நிரூபிக்க முடியும் அப்படிதான் அதனால தான் கடவுளை எங்கேயோ இருக்காருன்னெலாம் சொல்லலை கடவுள் எங்கே இருக்காருன்னா மலர்மிசை ஏகினான் வேறு எந்த இதுலேயும் சொல்கிறது இல்லை எந்த மதத்துலேயும் சொல்கிறது இல்லை கடவுள் நீதான் கடவுள்னு சொன்னால் நிறைய பேருக்கு கஷ்டமாக தான் இருக்குது உண்மை அதுதானே சித்த சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கின்னு சொன்னால் அதாவது உயிர் பசுவானது பதிமயமாகி விடுகிறது பசுத்தன்மையை அங்கே தான் கேள்வி பசுத்தன்மையை முற்றிலும் விட்டு விடுகிறதா அல்லது பசு இருக்கிறதா பசு பதியையே நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகி உருகி அன்பே விழிநீர் ஆறாக சொறிந்து சொறிந்து எல்லாம் பண்ணி இந்த பசுவானது பதியவே இது பண்ணி தியானம் பண்ணி பண்ணி பதிமயமாக ஆகிறது அப்படி தான் இருக்குது சைவ சித்தாந்தத்தில் அப்படி இருக்குது பத்தி மயமாக ஆகிடுறது அதனால தான் கடவுளுக்கு பேர் பசு பத்தி பசுனாம் வேதமே சொல்கிறது ஆனால் அந்த பத்திங்கிறவர் என்னவா இருக்கார்னா பசு ஊனாகி உயிராகி அதுதான் இங்கே சித்தாந்தங்கள் எல்லாம் பேசுகிற போது தெரியும் வாதப்பிரதிவாதங்கள்லாம் புரியும் ஊனாகி உயிராகிங்கிறோம் அப்புறம் உயிர் வந்து உயிருக்கு உயிரை நாடுதுங்கிறோம் ஏதாவது ஒன்று உருப்படியாக சொல்லுங்க சுவாமி இதை கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு அது ஒரு லெவல் இது ஒரு லெவல்ன்னு சொல்லணும் அந்த லெவல் யாவு சொல்லணுமே ஆகையினால சாஸ்திரம் கடைசியில் பார்த்து சத்ரூப்பேன அதுதான் சத்துன்னு சொல்லிடு சத்ரூப்பேன சாபவத் நசத்தன்னா சதுச்சத்தை ரெண்டும் இருக்குது அது சத்தாகும் தியாகும் ஆயிற்று நிருத்தம் அனிருத்தம் நிலையனம் அநிலயனம் விஜானஞ்ச அவிஞானஞ்ச சத்திய அந் தஞ்ச சத்து திய சத்து திய தியத்து நமூர்த்தம் சத்து ந அமூர்த்தம் வடிவமற்ற ஆகாயம் காற்று வடிவமுடைய நெருப்பு நீர்நிலம் சச்ச தியட்ச அபவத் நிறுத்தஞ்ச விளக்கி சொல்லக்கூடியதாகவும் விளக்கி சொல்ல முடியாததாகவும் அது ஆயிற்று நிலையனஞ்ச ஆதாரமாகவும் ஆதாரமற்றதாகவும் அது ஆயிற்று நிலையனஞ்ச விஜானஞ்ச அவிஞானஞ்ச அறியப்படுவதாகவும் அறியப்படாததாகவும் அது ஆயிற்று சத்தியஞ்ச அநிருத்தஞ்ச சத்தியம் அபவத் இது ரொம்ப அருமையான ப வாக்கியம் உபனிஷத் வாக்கியம் தைத்திரிய உபனிஷத் வாக்கியம் உண்மையாகவும் பொய்யாகவும் அந்த உண்மை ஆயிற்று எப்படி சத்தியஞ்ச அனுர்த்தஞ்ச சத்தியம் அபவத் உண்மையாகவும் பொய்யாகவும் அந்த உண்மை ஆயிற்று அதாவது இப்போ உண்மை இந்த இப்போ இன்னைக்கு நம்ம கிளாஸ் நடக்கிறது இன்னைக்கு இப்போ உண்மை அப்புறம் இப்போ ஏழை முக்காலுக்கு இது முடிஞ்சு போச்சு மாறி போயிடுச்சு அன்று தஞ்ச எது ஆச்சுன்னா ஆனால் மாறினதை எது அறிகிறதோ அது மாறாதது அது சத்தியம் ஆக பொய்யையும் மெய்யையும் எது பொய்க்கும் மெய்க்கும் எது ஆதாரமோ அது நிலையான உண்மை சத்ரூபமாக சொல்றேன் இதெல்லாம் நிறைய படிச்சுட்டே இருக்கணும் அதனால தான் அஸ்திங்கிற பதமே இருக்கு அஸ்தின்னு சொன்னாலே இருக்கிறது தான் இருக்கிறது சொன்ன சூன்யந்தான் இருக்கிறது அப்ப சூன்யத்திற்கு ஆதாரம் என்னதுன்னா சூன்யத்துக்கு ஆதாரம் சத்தா அசத்தா அப்படின்னு கேட்டா சூன்யத்துக்கு ஆதாரம் சூன்ய சாட்சி அப்படி சொன்னா புரியும் சூன்ய இருக்கிறதா இல்லையா அப்படின்னா சூன்ய சாட்சி இருக்கிறது தான் சொல்லியா எதுக்கு சொல்ல வந்தேன் இன்னொரு கருத்து சொன்னேன் அதை விட்டு போயிடுது அதாவது நம்பிக்கை அறிவாக மாறுகிறது இப்போ விவகாரத்தில் பார்த்தோம்னா இப்போ வந்து நான் சொன்னேன் இப்போ இந்த விஷயத்தை சொன்னேன் லைப்ரரியில் போய் பாருங்க அந்த புஸ்தகத்தை அட்லீஸ்ட் அதில் போய் பார்ப்போம் அதில் பொய்யா உண்மையாகன்னு அப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து நான் சொல்கிறத நாங்கள்லாம் லைப்ரரிக்கு போய் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரெடியாக இல்லை நீங்கள் சொன்னாலே நாங்கள் ஒத்துக்கிறோம் அதை பார்க்கணும்னு அப்படின்னு உட்காந்து ஒரு க்யூரியாசிட்டி அது எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி வரதானே செய்யும் அது லைப்ரரியில் அந்த புஸ்தகம் இருக்காருன்னு அப்புறம் அந்த அவர் அவருக்கு சொல்லணும் நான் இப்போ அந்த புஸ்தான் விரும்பவே இல்லை என்ன வேண்டாம் ஒருத்த கொண்டு கொடுத்து போயிட்டான் அது பார்த்தீங்கன்னா ஒரே கோரமாக இருக்கும் இப்படிலாம் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் இந்த மாதிரி ஆச்சரியங்கள்லாம் இருக்குது அது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இது வந்து நம்பிக்கை நம்பிக்கை என்ன ஆகும் அதை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து இப்படிலாம் இருக்கு நமக்கு இல்லை நல்ல வேலை ஆனால் அதுக்கெலாம் இருக்குது அப்படிங்கிற நம்ம ஒத்துவோம் ஆக இப்போ நான் வார்த்தையை நம்பிக்கை வச்சா நம்பிக்கை வந்து வெரிஃபை பண்ணினால் அறிவாக மாறிடும் இங்கே வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது என்ன வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அதான் சொன்னேன் என்னை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது அதாவது நான் ஏதாவது ஒரு அதிசயமான விஷயத்தை சொன்னால் அதை நீங்கள் நம்பி இன்னொருத்தர் சொல்கிறார் சுவாமி சொல்கிறது உண்மை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போய் வெரிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இங்கே சொல்கிற கடவுளை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்போனா என்னென்னா நீ அதுக்குள்ள சாதனங்களை அனுஷ்டானம் பண்ணு திருவாச்சகத்தை மனப்பாடம் பண்ணு தாய்மான் ஒரு மனப்பாடம் பண்ணு திருக்குறளை மனப்பாடம் பண்ணு தியானம் பண்ணு ஜபம் பண்ணு தெரியும் உனக்கு அது புரியும் உனக்கு மனசில் எல்லாம் நிர்மலமாகும் அப்போ அழகாக தெளிவாக ஆனந்தமாக புரியும் தேடி கண்டு கொண்டேன் தேடி தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் இது ஆப்ஜெக்டாக சப்ஜெக்டானு க திருநாவுக்கரசர் தான் போய் கேட்கணும் எப்படி பார்த்தார் அவர் இல்லை அவங்களுக்கு அந்த காட்சி கிடைச்சிது அந்த காட்சி நிலையானதா அடுத்த கேள்வி அப்படின்னா தத்துவ சாஸ்திரங்கள்லாம் எல்லா சாஸ்திரமும் ஒரு விசிஷ்டாத்யமாக என்னென்னா நாம ரூபம் வச்சு பூஜை பண்ணிட்டோம் விஷ்ணு ரூபமாக இருக்கட்டும் சிவரூபமாக இருக்கட்டும் பூஜை பண்ணிட்டோம் அந்த எல்லோருமே ஃபிலாசபிக்குள்ளே வர்ற தத்துவத்தை தான் பேசிகிட்டு இருக்காங்க சத்த பற்றி தான் பேசுகிறாங்க சத்தை பற்றி பேசுகிறாங்க சித்த பற்றி பேசுகிறாங்க ஆனந்தத்தை பற்றி பேசுகிறாங்க அங்கே பெருமாளுடைய வர்ணனையெல்லாம் கிடையாது சிவபெருமானுடைய ரூபங்கள்லாம் கிடையாது சைவர்களாக இருக்கட்டும் வைஷ்ணவர்களாக இருக்கட்டும் சாக்தர்களாக இருக்கட்டும் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் அந்த கடவுளுடைய வடிவங்களை பற்றி அவங்க பேசுறதில்ல தத்துவத்தை தான் பேசுகிறாங்க ஆஹா அஸ்தீதி புருவத்த அந்நம் தது உலயதே ஆகை நல்லது ஸ்ரத்தை இருக்கிறவனுக்கு அதாவது பெரியவங்க சொல்கிறாங்க சாஸ்திரங்கள் சொல்லுகிறது அதில் ஸ்ரத்த வச்சு நாம் புரிஞ்சுக்கிறத தவிர வேறு வழி கிடையாதப்பா அவன் அர்ஜு அவன் தானே நச்சுக்கேதஸுக்கு ஸ்ரத்தை இருக்குன்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டான் அவனுக்கு கர்மகாண்டத்தில் ஸ்ரத்தை இருக்குன்னு காட்டுறான் ஞானகாண்டத்துலேயும் ஸ்ரத்தை இருக்குங்கிறது அப்புறம் தெரிகிறது அவங்க அப்பா கர்மா பண்ணுற போதே இது வந்து சரியில்லையேன்னு நினைக்கிறான் பீதோதகா ஜப்திருணா துக்ததோகா நிரீந்திரியாக அனந்தா நாமத்தே லோக்காக தான் சக்சதி அப்படி இருக்கு அந்த மந்திரம் முதல்ல முதல் வள்ளி அதாவது இந்த பசுமாட்டையெல்லாம் அப்பா தானம் பண்ணுறார் இந்த தானம் வந்து பாப்பம் இதனால் அப்பா வந்து நரகத்துக்கு போவார் அப்படின்னு அவன் நினைக்கிறான் இவன் நரகத்தை பார்த்தவனா என்ன யார் நஜுகேஜு அப்பா நரகத்துக்கு போவார்னு எப்படி அவனுக்கு தெரியும் அவன் வந்து அவனுக்கு ஸ்ரத்த ஏன்னா அப்பா சொல்லி கொடுத்துருக்கார் அவரே தான் சொல்லி கொடுத்துருக்கார் சாஸ்திரமெல்லாம் பையனுக்கு நீங்கள் நினைக்கலாம் ஒம்பது வயசு பையனுக்கு இவ்வளோ அறிவு இருக்குமான்னு நான் இப்போ சமீபத்தில் எல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்காக சொல்கிறேன் அதாவது புனாவில் ஒரு ஒரு பண்டித்தர் வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார் மகா பண்டித்தர் அவருடைய மனைவி அவரை பண்டிதை அவருடைய மனைவி அவள் சமையல் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸை திருத்துவோம் அவ புக்ஸெல்லாம் எழுதியிருக்கார் அற்புதமான புஸ்தங்கள்லாம் அவள் எழுதியிருக்காள் ரொம்ப ரொம்ப ஆச்சாரமான ஒரு பிராமண குடும்பம் தேவதத்த பாட்சி அவர் பேர் இங்கிருந்து பெரிய பெரிய கனபாடிகள் பையங்கள்லாம் போய் அவர்கிட்ட படிக்கிறாங்க ரொம்ப சிம்பிள் லைஃப் அவங்க காய்கறி வாங்கணும் சமைக்கணும் சமைச்சிட்டு சா படிக்கணும் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் படிச்சு இருக்கணும் படுக்கிறது கொஞ்ச நேரம் படுக்கணும் வித்யாதுரஸ்திய ந சுகம் ந நித்ரா கல்விங்கிற நோய் பிடிச்சவனுக்கு தூக்கம் கிடையாது சுகமும் கிடையாது அவனுக்கு கல்வி தான் இன்பம் ஆகையினால அந்த ஆன வீட்டில் பார்த்தேன் மூணு வயசு பையன் மூணு வயசு பையன் ஞாபகம் இருக்கா ஆமாம் மூணு வயசு பையன் ஆபஸ்தம்ப சூத்திரத்தை ஒப்பிக்கிறான் ஒப்பிக்கிறான் சின்ன பையன் விளையாடின்ட்டேன் குண்டுபிடி விளையாடிண்டே விளையாடிட்டேன் சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கான் சூத்திரம் சொல்லிகிட்டே இருக்கான் விளையாட்டுத்தனமாக சொல்கிறான் அதுதான் இந்த ட்ரைனிங் அப்படி இதுதான் நம்ம அந்த போய் பார்த்தா தெரியும் இதுதான் நம்ம தேசத்தோடய வாழ்க்கை எல்லாம் தெரியும் ஒரு பிராமணன் எப்படி இருக்கணும் எப்படி எளிமையாக வாழணும் எப்படி வித்தியை உடையவனாக இருக்கணும் எவ்வளோ வாழும் அவர்கிட்ட இருக்க அவர் அவருக்கு படிச்சிருக்கிறதா அவங்க ஒய்ஃப் படிச்சிருக்கிறதுலாம் யூனிவர்சிட்டி தாங்காது அவ்வளோ ஜியானம் இருக்கு ரொம்ப பொறுமை இருந்தால் படிக்க முடியும் அவர்கிட்ட ரொம்ப அவரை பார்த்தா நீங்கள் என்ன தெரியும் தெரியாது உங்களுக்கு அவ்வளோ எளிமையாக தான் இருப்பார் சிம்பிளாக தான் இருக்கு எதுக்கு சொல்கிறேன் நச்சுக்கேத்க்கு ஸ்ரத்தை இருக்குது அப்படிங்கிறது எப்படின்னா இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் இப்படிலாம் சொல்லி கொடுத்தா ஏன் ஸ்ரத்தை வராது அதுக்காக சொல்ல வந்தேன் நச்சிகேது வயசு பையன் குமாரன் அவனுக்கு வந்து இந்த கர்மகாண்டத்தில் ஸ்ரத்தை இருக்குது நச்சி யமதர்மராஜாட்ட சொல்கிறான் ஏதத் வித்யாம் அனுஷிஷ்டத் துவயாகம் நீ சொல்லித்தான் எனக்கு தெரிஞ்சுக்கணும் எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள்கிட்ட வந்திருக்கேன் எங்கள் அப்பா வந்து கோபத்தில் பேசினாலும் எனக்கு நல்லது தான் நடந்திருக்கு அதனால் எனக்கு ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணு எனக்கு ஆத்ம வித்தியை சொல்லிக் கொடு அப்படின்னு தானே கேட்டிருக்கான் ஸ்ரத்தையோடு தானே கேட்டிருக்கான் அஹோ நச்சிகேதா ஸ்ரத்தா நிர்தாரணா அப்படிலாம் சொல்கிறாங்க நச்சிக்கே நச்சிகேதனுடைய புத்தி ஸ்ரத்த இதை பார்த்து யமதர்மராஜா அப்படி சந்தோஷப்படுறார்னு சங்கராச்சாரியர் வியாக்கியானம் பண்ணுறார் அஹ்தீதி ப்ருவத்தா அன்னியற்ற கதம் தது இருக்கிறது என்று சொல்பவர்களை தவிர இல்லை என்று சொல்பவர்களால் அதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கிறது என்று சிம்பிளாக நம்ம பாஷையில் போடுறோம் இந்த சம்பிரதாய விதகா சம்பிரதாய விசேஷ விதகாலாம் நான் போடலை இருக்கிறது என்று உணர்ந்து சொல்லுபவர்களை தவிர இல்லை என்று சொல்பவர்களால் அதனை சொல்பவர்களை சா இப்போ நமக்கு நாஸ்திகன் இருக்கான் ஆஸ்திகன் இருக்கான் நம்ம யாரை சார்ந்து இருக்கிறது ஆ நாஸ்திகனை சார்ந்துருந்தால் நமக்கு சுகம் வருமா துக்கம் வருமா ஆஸ்திகனை சார்ந்திருந்தால் சுகதுக்கம் வருமா நம்ம தான் பகுத்தரியணும் விவேகத்தை பண்ணி பார்க்கணும் அப்போ ஆஸ்திகனை சார்ந்திருந்தால் நமக்கு பிரயோஜனம் இருக்குது நாஸ்திகனை சார்ந்திருந்தால் நமக்கு பிரயோஜனம் இல்லை வேதம் பிரமாணம் அதனால தான் அஸ்திங்கிறோம் என்ன சொல்கிறோம் அதாவது தேக வத்திரிகூக் காரண வத்திரிக ஆத்மா அஸ்தி அஸ்திங்க ஸ்தூல சூக்ம காரண வத்திரிக்த ஆத்மா அஸ்தி புனர்ஜன்ம சொல்ல மாட்டேங்கிற அஸ்தி புனர்ஜென்ம அஸ்தி அப்புறம் வந்து மோக்ஷி புண்ணியம் அஸ்தி பாப்பம் அஸ்தி எதா ஒன்றால் தெரியுமா கண்ணுக்கு நான் சொல்கிறதெல்லாம் தெரியுமா அஸ்தின்னு எப்படி சொல்கிறீங்க புரிஞ்சு சொல்கிறீங்களா புரியாமல் சொல்கிறீங்களா ஆ புரிஞ்சு சொன்னால் ஞானமாக ஸ்ரத்தையா வாழ் இப்போ நீங்கள் அக்ஞானியா ஞானியா மாதிரி அப்படி சொல்கிறதா இல்லை அது என்ன அறகுறையாக சொல்கிறது அதில் நீங்கள் அஜானி தான் சொல்லி ஆனால் வேறு வழி இல்லை நீ அது இல்லை இல்லை நாங்கள் ரொம்ப பணிவாக இருக்கணும்னு பணிவாக இருக்கணுங்கிறதுக்காக பொய் சொல்ல எனக்கு ஞானம் இருக்குன்னா இருக்குது இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும் அவ்வளோதான் பணிவாக சொல்கிறோம் குருமார்களுடைய அனுகிரகத்தினால சாஸ்திரத்தோட அனுகிரகத்தினால ஏதோ இதனால எங்களுக்கு இது கிடையாது இருக்கணும் அதே சமயம் என்னென்னா பெருமிதத்தோடு இருக்கணும் பணிவும் தேவை பெருமிதமும் தேவை பெருமிதத்துக்கும் பணிவுக்கும் வித்தியாசம் தெரியுமோ நான் இன்னாருடைய சிஷ்யன்கிறது பணிவாக சொல்கிறேன்னா பெருமிதமாக சொல்கிறேன்னா நான் இன்னாருடைய பெரியவரோட சிஷியன் நான் சுவாமி சித்தவானந்த சுவாமியோட சிஷ்யன் அப்படின்னு சொல்கிற போது அது பணிவாக பெருமிதமாக ரெண்டும் இருக்குது ரெண்டும் இருக்கு பெருமிதமமமும்னிவும் பணிவா ரெண்டும் இருக்கு பணிவில்லாம பணிவில்லாம எப்படி ஞானம் வரும் கார்பண்யதோஷோ பகதாவா பிரிச்சாமித்வாம் தர்ம சம்மூடேதா அப்படின்னு சொல்லி பணிவோட நமஸ்காரம் பண்றானே அவனுக்குத்தானே ஞானம் கிடைக்கிறது இல்லை அர்ஜுனுக்கு கிடைச்சதுங்கிறதுக்கு என்ன பிரமாணம் சுவாமின்னா அவனே சொல்றானே நஷ்டோ மோக ஸ்மிருதிர்லப்தா துவசாத கரிஷ்யே வச்சனம் தவ இப்படி பாட்டா பாடணு நஷ்டோ மோக அப்பனா என்ன அர்த்தம் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக சொன்னானா இல்லை உண்மையாகவே சொன்னானா அர்ஜுனன் நஷ்டோ மோகா என்னுடைய குழப்பமெல்லாம் தீந்துது தீந்துது தீந்தே போச்சு அர்ஜுனா கிருஷ்ணா ஓ அனுகிரகம் தொத் பிரசாதாத் உன்னோடய அனுகிரகத்தினால் நீ இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டே இருக்கியே பாடம் சொல்லி கொடுத்தே எனக்கு தொத் பிரசாதாத் மஷ்ட மோகா நஷ்டா நான் யாருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு துரோணாச்சாரியர் யாரும் தெரிஞ்சு போச்சு பீஷ்மாச்சாரியர் யாருமே தெரிஞ்சு போச்சு துரியோதனை யாருன்னு தெரிஞ்சு போச்சு இங்கே இருக்கிற அத்தனை பேருடைய யதார்த்த ஸ்வரூபமும் எனக்கு புரிஞ்சு போச்சு அதுக்கு பேர் தான் ஸ்மிருதி அச்சுத அந்த பதத்துலேயும் ரொம்ப ஆழம் இருக்கு அச்சுதன்னா ஸ்வரூபத்தை விட்டு நழுவாதவன் அர்த்தம் ஹே அச்சுத தொசாதாத்து மோகா நஷ்டகா உன்னுடைய அனுகிரகத்தினால எனக்கு மோகம் போச்சு உன்னுடைய அனுகிரகத்தினால எனக்கு நான் யார் இங்கே இருக்கிற யார் நீ யார் நான் யார் உனக்கு எனக்கு இருக்கிற சம்பந்தம் என்ன மாதிரி சம்பந்தம் எல்லாம் புரிஞ்சு போச்சு நான் இப்போ ரொம்ப அது மாதிரி இல்லை கத சந்தேகா ஒரு சந்தேகம் இல்லை சர்ம கர்மமாக ஞானமாக சந்நியாசமாக கிரகஸ்தாசிரமமாக எத்தனை சந்தேகம் கேட்டிருக்காங்க மனசை சரி பண்ண முடியுமா முடியாதா சந்தேகமெல்லாம் போயிடுத்து சுவாமி அதனால் நான் வந்து சந்தேகம் போயிடுத்து கத சந்தேகா ஸ்திதோஸ்மி ரொம்ப ஸ்டடியாக இருக்கேன் இப்போ என் சுவாவம் வந்தது உபகத ஸ்வபாவம்னு சொன்னால் அந்த ஸ்வபாவாக புன ஆகத்த மறுபடியும் என் சுவாவம் எனக்கு வந்து விட்டது அதனால் என்னென்ன தவ வச்சனம் கரிஷியே வில்லை எடுத்தாச்சு நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்கக்கூடாது வில்ல எடுத்தாச்சு உத்திஷ்டான்னு சொன்னார் இல்லையா தவ வச்சனம் கரிஷேன்னு நான் எழுந்துட்டான்னு அர்த்தம் ஆ எழுந்துருக்கு எழுந்து வில்ல எடுத்துட்டான் தவ வச்சனம் கரிஷி சந்தோ கிருஷ்ணருக்கு சந்தோஷமாக இருக்காத எப்படியோ இவனை உருப்படியா சண்டைக்கு வந்துட்டு போகிறேன்னு சொன்னவனே வேலை பண்ணுறேன்னு வந்துட்டு திடீர்னு கிளம்ப பார்த்தவனை திரும்ப கூப்பிட்டு இவ்வளோ நேரம் உபதேசம் என்னத்துக்கு இது ஒரு பிரயோஜனம் கிடைச்சிது வேலை பண்ணுறான்ப்பா இதுதான் அஸ்தீதி புரோகன் அத்திர கதம் தது இருக்கிறது என்று சொல்பவர்களை தவிர இல்லை என்று சொல்பவர்களை கொண்டு அவர்களை நம்பி இதை அடைய முடியுமா இல்லைங்கிறவங்க சொல்கிறத நம்புறதுனால் நமக்கு என்ன பயன் இருக்கிறது என்று சொல்பவர்களை நம்புவதால் நமக்கு என்ன பயன் இருக்கிறது என்று சொல்பவர்களை நம்புவதால் நமக்கு அந்த இருப்பும் விளங்குகிறது இன்னொரு பாஷையில் சொல்லிடுறேன் சிம்பிளாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன் இருப்பே இறைவன் இருப்பே இறைவன் அதுதான் சதேவ சத் சத்துனா இருப்பு இருப்பே இறைவன் நீங்கள் யா வச்சுங்க ஒரு ஒரு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ இது வந்து புக் இந்த புக் மார்க்குங்கிறது இருக்குது புக் மார்க்குங்கிறது இருக்குது இதுக்கு பேர் என்ன சொன்னேன் புக்மார்க் இதில வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஃபார்ம் ப்ளஸ் நேம் ப்ளஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஃபார்ம் ப்ளஸ் நேம் பிளஸ் பங்க இருப்பு வடிவம் பெயர் செயல் இயக்கம் இதுக்கு என்ன வேலை தெரியுமோ ஒரு வேலை இருக்குதான் இங்கிலீஷில் சொன்னேன் தமிழில் சொன்ன எனது இருப்பு பிளஸ் வடிவம் ப்ளஸ் பெயர் ப்ளஸ் இயக்கம் செயர் அதே மாதிரி அப்போ இதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் சத் ப்ளஸ் ரூபம் ப்ளஸ் நாமம் ப்ளஸ் கர்மம் சத் ப்ளஸ் ரூபம் ப்ளஸ் நாம ப்ளஸ் நாமம் போடக்கூடாது நாம தான் நாம ப்ளஸ் கர்ம இப்போ இப்போ நான் சொன்னத்தில் கர்மங்கிறது புரியறதா இல்லையா புரியுறது பேருங்கிறது புரிகிறதா இல்லையா புரியுறது வடிவங்கிறது புரிகிறதா இல்லையா புரியுறது சத்துங்கிறது புரியறதா புரியலையா சத்து இல்லாமல் இல்லை சத்து இல்லாமல் அதாவது கயிறு இல்லாமல் பாம்பு தங்கம் இல்லாம நகை இல்லை அது மாதிரி சத்து இல்லாம என்ன மித்யா இல்லை மித்யா இருக்கிறதுனாலேயே சத்தியம் இருக்கு மித்யா இருக்கிறதுனாலேயே சத்தியம் இருக்கு அப்படி புரிஞ்சுக்கணும் இப்ப எது மித்யா எது சத்தியம் இதுல எது சத்தியம் எது மித்யா புரிஞ்சிருப்பீங்க நாமரூப கர்மமித்யா சத்து சத்தியம் சத்தியம் அறிவுக்கு புரியுறதா கண்ணுக்கு தெரியறதா அறிவுக்கு புரியுறது கண்ணுக்கு தெரியல கண்ணுக்கு தெரியணுமா கண்ணு இருக்கா இல்லையா முடிச்சுடுவேன் கவர்பு அதாவது கண்ணு இருக்கா இல்லையா கண் வந்து சத்து ப்ளஸ் கண்ணுக்கு ரூபம் இருக்கா இல்லையா ரூப கண்ணுக்கு ஒரு பேர் இருக்கா இல்லையா இருக்குது கண்ணுக்கு ஒரு வேலை இருக்கா இல்லையா அது பண்ணுற வேலை தானே படுத்துறது இருக்கு இப்போ இதில் எது உண்மை அப்படின்னா இருப்பு தான் உண்மை அறிவார் இது பேர் கேவல சத் கேவல சத்து ஞான கண்யம் இப்பெல்லாம் நீங்கள் எல்லாரும் ஜீவன் முக்தாள் பேசாமல் இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம் என்ன பண்றது அஸ்வத்திய கதம் ததுபாஸ்ல ஓம் சகநாபத்து சகன்கு சீரியங்கரவா தேஜஸ்வினாவீத்தமஸ்து மாவித்விஷாவை அய்யுள்ளே நந்திரு மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி